ரிபுகீத்தை இருபத்தி ஏழாவது அத்தியாயம் சுத்த ஸ்வரூபானு சந்தானத்தால் சாந்தியுரைக்கும் அத்தியாயம் சத்திய சிச்சுகனமாம் பிரம்ம மாத்திரம் சந்ததமும் சலியாமல் உள்ளதென்றும் இத்வைத்தம் எள்ளளவும் இல்லை என்றும் இவ்விதமாம் பொருளை எனக்கிண்ணம் சொல்வேன் உத்தமமாம் இப்பொருளை ஒரு காலேனும் உள்ளபடி உரமாக கேட்டு அத்வைத பரபிரம்ம மாத்திரமாகி அகண்ட பரமோட்சத்தை அடைவன் சத்தியமாய் சமமாகி சலனமிலா சாஸ்வத ஸ்வபாவமாகி நித்தியமாய் நிர்குணமாய் நிமலமாகி நிரஞ்சனமாய் நி ராமயமாய் நிர்வீகல்பித்துருவாய் செறிந்த பரபிரம்மம் ஒன்றே சிதையாமல் எப்போதும் இருக்கும் வஸ்தோ அத்வைத பூரணமாம் பிரம்மத்துக்கிங்கு அந்நியமாயணுவேனும் இலவே இல்லை துவந்தமுறும் துவைத்தமுரு காலும் இல்லை தோற்றியிடும் தோற்றமெல்லாம் பரமேயாகும் பந்தமுதற் பகுப்பே இல்லை பார்க்கின்ற பார்வையெல்லாம் பரமேயாகும் சந்ததமும் சகலமுமே சற்றும் இல்லை சகலமெனக் காண்பதெல்லாம் பரமேயாகும் அந்தமிலா கண்டை கரசமேயான அப்ரம் மகமனவே அனுசந்திப்பாய் தேக முதல் ஒரு பொருளும் என்றும் இல்லை திருஷ்யமாய் தெரிவதெல்லாம் பரமேயாகும் போக முதல் ஒரு பொருளும் என்றும் இல்லை புலமுறவே காண்பதெல்லாம் பரமேயாகும் மோகமுதல் ஒரு பொருளும் என்றும் இல்லை முன்னிலையாய் காண்பதெல்லாம் பரமேயாகும் ஆகும எல்லும் இல்லாத கண்டமான அப்ரம் மகமனவே அனுசந்திப்பாய் சத்திய ஜானந்த ஸ்வரூபமே நான் சலனமில்லா சுத்த பர ஸ்வரூபமேனான் நித்திய நிஷ்களமான ஸ்வரூபமே நான் நிரஞ்சனமாய் நிறைந்த பரஸ்வரூபமேனான் இத்வைத்தம் எவையுமில்லா ஸ்வரூபமேனான் ஏக பரிபூரணமாம் ஸ்வரூபமேனான் அத்வைத்தமான பர ஸ்வரூப நான் என்ற அயலரவே அனவரதம் அனுசந்திப்பாய் வேதமில்லா சத்தான ஸ்வரூபமேனான் பிறகிடும் சித்தான ஸ்வரூபமேனான் கேதமிலா ஆனந்த ஸ்வரூபமேனான் கேவலமாம் சாந்த பர ஸ்வரூபமேனான் ஜாதி குலம் எமையுமில்லா ஸ்வரூபமேனான் சம்சார லேசமில்லா ஸ்வரூபமேனான் ஆதி இலா கண்டபரஸ்வரூபனான் என்று அயலறவே அனவரதம் அனுசந்திப்பாய் சூக்ஷ்மாய் செறிந்த பரஸ்வரூபமேனான் சுத்த பரமானந்த ஸ்வரூபமேனான் தாக்குமுரு பற்றுமிலா ஸ்வரூபமேனான் தான் தானாய்தனித்த பர ஸ்வரூபமேனான் நீக்கமர நிறைந்த பர சொரூபமேனான் நிகில பரிபூரணமாம் சொரூபமேனான் ஆக்கை முதல்லுபாத்தி இலா சொரூபான் என்ற அயலறவே அனவரதம் அனுசந்திப்பாய் சர்வமுமாய் தெரிகின்ற சொரூபமேனான் சர்வமெனும் சொலவுமில்லா சொரூபமே நான் நிர்மலமாய் நிகழ்கின்ற சொரூபமேனான் நித்ய விஞ்ஞான கன சொரூபமேனான் ஸ்ருதிமுதற்க கோச்சரமான் ஸ்வரூபமேனான் சுத்தபரபிரம்மெனும் சொரூபமேனான் இருமையில்லாஏகபரஸ்வரூபனான் என்ற இடையறவேஎப்போதம் அனுசந்திப்பாய் ஜனன முதல் ஷட்பாப விகாரமின்றி சந்ததமும் சின்மாத்தூபமாகி மனது முதற்கிட்டாத வஸ்தூவாகி மாயை முதல் உபாதிகளோரணுவம் இன்றே பணுவியிடும் ஈசத்துவ ஜீவத்வங்கள் பற்றியிடா கண்ட பர பிரதம் அகமெனவே இடை விடாமல் அத்தியந்த ஆதரவோடனு சந்திப்பாய் ஊதியிடும் உடன் மூன்றும் அவஸ்தை மூன்றும் உரைத்த அவற்றபிமானி மூன்றும் என்றே ஜாதி குலம் முதலியவா உபாதி தன்மம் சற்றுமொரு காலத்தும் பற்றாதாயே வேதமுதல் பலவிதமாம் சாஸ்திராதி விளக்கியிடும் விபுவான அறிவாய் நின்ற ஏதமிலா கண்டபர பிரம்மம் தானே எப்போதும் யானனவே அனுசந்திப்பாய் ககன முதல் கல்பிதமாய் தோன்றான் என்ற காரிய காரணமான ஜகத்தேயில்லை பகருஷக சிருஷ்டி முதல் செய்யா நின்ற பதுமசனே முதலிய மும்மூர்த்தி இல்லை வெகு விதமாய் அங்கங்கே விளங்கா நின்ற வேறுபடம் வாட்சிய வாசகமே இல்லை அகிலமுமே அ கண்டபர பிரம்மம் அதுதானே அகமென்றும் அனுசந்திப்பாய் தக்க ஜெயம் அபஜயமற்றவையும் இல்லை சாரும் லாபாலாபம் எவையும் இல்லை துக்க சுக்கம் ஸ்துதி நிந்தை இல்லை துவைத்தமில்லை அத்வைத்தம் தானும் இல்லை மு குணமும் அதன் செயலும் எவையும் இல்லை மூலமதாம் அஜானம்தானும் இல்லை அக்ஷரமாம் பரபிரம்மம் அனைத்துமென்றும் அதுதானே அகமென்றும் அனுசந்திப்பாய் காலமுதல் கல்பனையே இல்லாமையாலே காண்கின்ற காட்சி முதல் இருப்பதெங்கே ஸ்தூலமுதல் காத்திரமே இலாமையாலே தொடர்கின்ற பவபந்தம் இருப்பதெங்கே மூலமதாமஜானம் இல்லாமையாலே உழைக்கின்ற அதன் செய்கை இருப்பதெங்கே ஆலயமாம் பரபிரம்மம் அனைத்துமென்றும் அதுதானே அகமென்றும் அனுசந்திப்பாய் சஞ்சலமாம் மானதமே இல்லாமையாலே சங்கல்ப விகல்பங்கள் இருப்பதெங்கே பஞ்சமகாபூதமுமே இல்லாமையாலே பலவிதமாம் பௌத்திகமிங்கிருப்பதெங்கே தஞ்சமெனும் தேவதையே இல்லாமையாலே தான் செய்யும் பூஜை முதல் இருப்பதெங்கே அஞ்சனமில் பரபிரம் அனைத்துமென்றும் அதுதானே அகமென்றும் அனுசந்திப்பாய் சித்தமுறும் விற்திகளே இல்லாமையாலே ஜக சிந்தனை இங்கிருப்பதெங்கே புத்தியெனும் நாமமுமே இல்லாமையாலே இத்வைத்தம் எளவும் இருப்பதெங்கே அத்வைத பர பிரம் அனைத்து மென்றும் அதுதானே அகமென்றும் அனுசந்திப்பாய் இங்கல்ப அகங்காரம் இல்லாமையாலே யானனதென்றிருப்பதெங்கே சங்கல்பம் யாவையுமே இல்லாமையாலே சரீர முதல் தோற்றம் தான் இருப்பதெங்கே பொங்குற்ற பொறிகளெல்லாம் இல்லாமையாலே புலனான சத்தாதி இருப்பதெங்கே எங்குற்ற எப்பொருளும் பிரம்மம் இதுதானே யானென்றும் அனுசந்திப்பாய் சர்வமுமே அகண்ட பர பிரமென்றும் சந்ததமும் அப்ரம்ம்தானே பாவனையே இடைவிடாமல் எப்போதும் முயற்சியுடன் செய்தவற்றால் மறுவியுலகமெலாம் உண்மை என்றும் மற்றகாதீனே என்றும் ஒருமையிலா விபரீதம் ஒழிந்த போதும் உணர்வுருவாம் பரபரம்மம் மாத்திரமாவாய் சர்வமுமே பரபிரம்மம் சத்தியம்தான் சந்ததமும் அதுவே நீ சத்தியம்தான் பரவிய இவ்வர்த்தத்தில் பரமசிவன் தன்னானை பரமார்த்தந்தான் அரியவனே ஆதலினால் நீய போதும் அகிலமுமே பிரம்மென்றும் அது நான் என்றும் ஒருமை தரும் பாவனையே செய்தவற்றால் உணர்வுருவாம் பரபிரம்ம மாத்திரமாவாய் அகண்ட பரமோட்சத்தை அடைவதற்கிங்கு அதி திருட மாமகம் பிரம்ம நிச்சயந்தான் ஜெகந்தனிலே முக்கிய காரணம் அம்மைந்தான் செப்பியது சயமே சங்கை இல்லை புகன்றருளும் சத்குருவின் வசனத்தாலும் பழக்கத்தாலும் அதிரு திருடமாம் மற்றதனால் மோக்ஷ பேராம் ஆதலினால் அகம் பிரம்ம நிச்சய்தான் அதி திருடமாய் மோக்ஷ நிலை அடையும் மட்டும் ஏதமிலா என்னுடைய வாக்கியத்தால் எப்போதும் எவ்வளவும் இடைவிடாமல் வேதமில்லாக பிரம்ம நிச்சயத்தை திருடமாக அபியாசித்து வீதலுறம் விகல்பமெல்லாம் மிகந்தெப்போதும் வேறுபடா மோட்ச நிலை மேவுவாயே யான் தானே இளங்கா நின்றோன் யான் தானே யான் தானே யாவர்க்கும் ஆத்மாவானோன் யான் தானே அகண்டபர பிரோன் யான் தானே அத்வைத ஸ்வரூபமானோன் யான் தானே யானாக யான் தானே அகண்ட பர ஸ்வரூபமானோன் யான் தானே ஏக பரஸ்வரூபமானோன் யான் தானே இதரை ஸ்வரூபமானோன் யான் தானே யானான ஸ்வரூபம் என்னும் ஏகபர பாவனையால் சாந்த நவாய் பரமசிவன் திருவுருவமானோ நானே பரமசிவ பூஜனையும் மானோ நானே அவ்வஹரியின் பூஜனையும் ஆனோ நானே விரவு விதி திருவுருவும் ஆனோ நானே விதம் விதமாமை பொருளும் ஆனோ நானே இருமையில்லா பரபிரம் ஆனோ நானென்ற ஏகபர பாவனையால் சாந்த நாவாய் சுர சுரமானுடரும் ஆனோ நானே சுழகின்ற திரியக்கும் ஆனோ நானே பிரம்மாண்ட கோட்டிகளும்னோ நானே சரமச்சரம் எப்பொருளும் மானோ நானே ஜெகஜீவ பரங்களெலாம் நானே இரும இலா பரபிரம்மானோ நான் என்று ஏகபரபாவனையால் சாந்தனாவாய் இது எனவே தெரிவதுவும் மானோ நானே யான் நீ யாய் தெரிவதுவும் மானோ நானே அது எனவே தெரிவது உம்மானோ நானே அந்நியமாய் தெரிவதுவும் ஆனோ நானே எது எதுவாய் தெரிவதுவும் ஆனோ நானே எப்போதும் எல்லாமும் ஆனோ நானே அதிசயமாம் பரபிரம்மம் ஆனோ நான் அகண்ட பர பாவனையால் சாந்தனாவாய் சித்தமுதற் நானே சின்மயமாம் திருக்குருவும் ஆனோ நானே புத்தியுறும் விற்பியெல்லாம் ஆனோ நானே பொருந்து மதன் விஷயமெல்லாம் நானே இத்வைத்தானோ நானே இல்லதுளதென்பதெல்லாம் அத்வைத்த பர பிர அகண்டபர பாவனையால் சாந்தனவாய் ஒரு பொருளும் ஒரு காலும் ஜெனிக்கவில்லை ஒரு காலும் ஜெனியாதிங்கிருப்பதெங்கே விரிவுறவே ஜெனியாது மற்றீராதும் வீதலடைந்திடுமென்ன விளம்பலங்கே அரியவனே ஆதலினால் அகண்டமான அத்வைத்த பிரம்மத்து கயலே இல்லை சர்வமுமே பிரம்மம் என்றும் அது நான் என்றும் சலியாத பாவனையால் சாந்தனவாய் இப்பொருளும் எங்கேனும் இருக்குமாயில் இவ்விதமாயி துளதென்று எம்பல் வேண்டும் சிப்பொருளே அன்றி ஒரு பொருளும் என்றும் சிறிதுமில்லா தன்மையினால் அல்பமுமே இடமில்லை அகண்ட பர பிரீவானில்லை என்ற போதும் சும்மாவே இருந்து மிக சாந்தனாவாய் சலமனதே ஒரு காலும் இலவே இல்லை சார் மனதின் இருப்பதெங்கே திலமளவும் என்றும் ஒரு காலும் இல்லை திகழ்வதெல்லாம் அகண்ட பரமான நான் என்ற அலைவில் பரபாவனையால் விகல்பமெல்லாம் அழிந்தவுடன் அசைவற்றோ ரயலு மற்ற சொலன் மறுவா சுத்த பரஸ்வரூபமாகி சும்மாவே இருந்து மிக சாந்தனாவாய் அகிலமுமே பிரம்ம மதாமதுவே நானாம் அகண்ட பரிபூரணமாம் பரநானிங்யன் நிகழும் பல பேரான் என்னும் நிறதிஷயான பரநானே என்னும் மகிழ்வு தரும் பாவனையும் மறந்தும் கேட்டாத வஸ்தூவான சும்மாவே இருந்து மிக சாந்தன அகிலமுமே பிரம்ம மதாம் அதுவே நானாம் அகண்ட பரிபூரணமாம் பரநானிங் என் நிகழும் பல பேதமிலா பரநான் என்னும் நிறதிஷயானந்த பரநானே எண்ணம் மகிழ்வு தரும் பாவனையும் மறந்தே போதும் மனவாக்கு கெட்டாத வஸ்துவான சுககனமாம் பரபிரம்மஸ்வரூபமாகி சும்மாவே இருந்து மிக சாந்தனாவாய் படருமகம் விற்பிக்கு விஷயமான பலவிதமாம் துவைத்தம் ஒரு காலும் இல்லை தொடரும் ஹிதம் விற்பிக்கு விஷயமான துவைத்தமுமே ஒரு காலும் இலவே இல்லை ஜடமருவா சின்மயமாம் பிரம்மம் ஒன்றே சந்ததமும் உளதென்றும் அது நான் என்றும் திடமருவும் அனுபூத்தி போதும் இயங்காது மிகவும் உபசாந்தனாவாய் சவணமும் சிந்தனையும் சிறிதும் இல்லை செய்கின்ற தியானமில்லை சமாதி இல்லை விர விக்ப கஷாயமில்லை விளங்கி ரசா சுவாதம் இல்லை வேறொன்றில்லை சர்வமுமே சண்மயமாம் பிரம்மென்றும் சந்ததமும் அப்ரம்மம் நானே என்றும் இருமையிலா அனுபூத்தி அடைந்தே போதும் இயங்காது மிகவும் உபசாந்தனாவாய் சகலமுமே பிரம்மெனும் நிச்சயத்தால் ஜெகம் முதல் இது உண்மை எனும் பிராந்தி நீங்கும் திகழ் பிரம்மம் நான் என்னும் நிச்சயத்தால் தேக முதல் நான் என்னும் பிராந்தி நீங்கும் தகுமகனே ஆதலினால் எல்லாம் என்றும் தற்பிரம்மம் தான் என்றும் அது நான் வெகு திருடமாய் அனுபூதி அடைந்தே போதும் வேறறவே மிகவும் உபசாந்தனாவாய் மறுவீடும் ஜீவனிலை ஈசன் இல்லை மாய இல்லை அவித்ய இல்லை மற்றொன்றில்லை இருமையனும் இத்வைத்தம் எவையும் இல்லை யாவைக்கும் மூலமதாம் பிரகிருதி இல்லை ஒரு பொருளும் ஒரு காலும் இலவே இல்லை உள்ளதெல்லாம் ஏகபர பிரம்மென்றும் பிரம்மமதே நான் என்றும் அனுபவத்தை பெற்றதனால் பரம உபசாந்தனாவாய் புத்தி இல்லை சித்தமில்லை மனதும் இல்லை புகழும் அகங்காரமில்லை பூதம் இல்லை சத்தமில்லை ஸ்பர்ஷமில்லை ரூபம் இல்லை சார்கின்ற விரதமில்லை கந்தமில்லை பக்தி இல்லை ஞானமில்லை கர்மம் இல்லை பந்தமில்லை மோக்மில்லை பகுப்பே இல்லை அத்வைத பர பிரம்மம் ஒன்றே உண்மை அது நான் என்றறிவுற்றம் மயமேயாவாய் முத்தநிலை பெத்தநிலை சுத்தன் இல்லை மூடநிலை விவேக்கி இல்லை ஞானி இல்லை உத்தமனாம் குரவனில்லை சிஷ்யன் இல்லை ஓதிய ஆத்மா அநாத்ம விவேகம் இல்லை விஸ்தரமாம் தியானம் யோகம் இல்லை விதவிதமாம் யோகாங்கம் தாமும் இல்லை அத்வைத பரபிரம்மம் ஒன்றே உண்மை அது நான் என்றாய் பதம் பதமாய் சொல்லிடும் நாமம் இல்லை பதார்த்தன தோற்றியிடும் உருவம் இல்லை விதம் விதமாய் விளங்கிய எப்பொருளும் இல்லை ஜக ஜீவ பரம் எவையும் இல்லை ஒரு காலும் ஒன்றும் இன்றி சுத்தமாதாயுளது பர பிரம்மம் ஒன்றே நிதம் தவிராத நானே என்னும் நிலை பெற்ற ஞானத்தால் முக்தனவாய் இல்லை என பொருளும் இன்றி இங்குளதன்றி எம்பியிடம் பொருளும் இன்றி சொல்லியிடும் சொற்பொருளோரணுவும் இன்றி சும்மாவே இருந்து மகா மௌனியாகி கண்டபரா அநாதிபவதுக்கங்கள் அனைத்தும் தீர்த்து கல்லனவே திருடமான பரஞ்ஞானத்தால் கற்பனையோரணும் இலா முக்தி சார்வாய் அறிவுற்றதனைத்துக்கும் அறுபத்து நான்கு கலை கதீதமாகி செறிவுற்ற கலைக்கெல்லாம் சாரமாகி சின்மாத்திர வடிவாகி செயலொன்றேன் கரையற்று குணமற்று குற்றமற்று காண்கின்ற கற்பனைகள் அனைத்து அற்று நிச்சலமாம் பரஞானத்தால் நிர்பயமாய் நிற்கின்ற முக்தி சார்வாய் சுருக்கமுறச் சொல்லியிடும் பொருளை கேளாய் சொன்னதெல்லாம் பரபிரம்மஸ்வரூபமேயாம் நெருக்கமுறும் ஸ்வரூபமதேநீயும் நானும் நிகழும் இதில் ஐயம் இல்லை ரிக்கு முதல் மறைமுடியின் பொருளும் கீதே யமதீசன்யம கொருளும் பொருளும் கீதே தர்க்கமுடன் உறுதியிடும் பொருளும் கீதே தத்துவானிகளு அறும் பொருளும் கீதே தொற்றியிடும் தொற்றமெல்லாம் பரமே என்றும் துவைதமிழா அப்பரமம் நானே என்றும் சாற்றிய இவ்வர்த்தத்தில் சங்கை இல்லை சம்பு பதம் தன்னானை சத்தியம்தான் ஸ்ரத்தையோடே புரையறவே நித்யமும் கேளான் என்றோர் வெற்றுமையில் சின்மாத்திரூபமான விமலபர வடிவாகி முக்தராவர் சாதனமோ நான்கு முழ அதிகாரிக்கு சாற்றிய இவ்வர்த்தத்தை கருணையாலே மாதவனி புகல்வாயில் மற்றன்னோனும் மகத்தான பரபிரம்மம் ஞானம் மேவே ஏதமுறும்பவதுக்கம் அனைத்தும் தீர்ந்திங்கு இணையற்ற பரபிரம் முற்று பேதமிழா பரபிரம்ம வடிவேயாவன் பேசியதில் சந்தேகம் அணுவும் இல்லை ரவி முதல் ஜோதியினால் விளக்க ஒண்ணாம் ஹுதய இருள் மிகுந்த பெருமுடனே நிர்மலமாம் இப்பொருளை நித்தியமாக நியமமுடன் கேட்டபடி படிப்பானாகில் பரமசிவ கருணையினால் மற்றன்னோனும் பரஜான ஜோதியினை அடந்தே அத்தால் ஹிருதயாரஜானிருளை நீக்கே ஏகபர சிவபடி வாய்முக்தனாவன் புத்திரனே வெகுவிதமாய் விளம்பி என்ன பூரணமாம் சிவகருணை பொருந்தினோர்க்கே உத்தமமாம் இப்பொருளை கேட்பதற்கு ஊனமர தினந்தோறும் படிப்பதற்கும் பக்தி வரும் மற்றவரே ஜீவன் முக்தி பதமே வித்வேகலா முக்தி சார்வர் சத்தியமே என்று ரிபூனிதாகனுக்கு சலனமிலா பரம்பொருளை சாற்றினானே பிரம்மல்லது வேரிலை என்பதும் பிறங்கும் எப்பொருளும் பரமென்பதும் இருமையில் பரமே அகம் என்பதும் ஏகபாவனை யாகுமிதென்பதும் ஒருமைமேவிய ஞானமிதென்பதும் ஓங்கும் உத்தி இதென்பதும் யாவுமே பரம ஆனந்தாண்டிவன் தன் அகண்டம ஆனந்தாண்டவமாடனம் பரஷிவந்தன் அகண்டஸ்வரூபமே நம் பரஷிவந்தன் அகண்டஸ்வரூபே இருபத்தி ஏழாவது முற்றிற்று அருணாச்சல